देशिका ோோசரம்மூய மு முப்பம கதம் வணத்தை குறநாத்த ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கல்மால் தான் கொண்டு போனான் பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும்பிள்ள பெற்ற வசோதை மருமகனை கண்டு கொண்டு மணாட்டு புறம் செய்யுங்கோ எம்பெருமானாருடைய அடியவர்களுக்குள்ளே வைஷ்ணவ லட்சணத்தோடு இருந்தவர் என்று அந்த காலக்ஷேப கோஷ்டியிலேயே எம்பெருமானாருடைய ஆச்சாரியரான பெரிய நம்பிகளாலே காட்டப்பெற்ற பெருமை உடையவர்தான் நம் குரத்தாழ்வான் சுற்றி நாம் வளம் செய்ய நம் துயரு கடும் கடிதே என்கிற பாசுரவ் வியாக்கியானத்திலே ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கும்படியான ஆபத்தை போக்குவதற்கு ஒரு பிரதட்சிணமானது நாம் செய்ய வேணும் அவ்வாறு செய்யப்படும்படியான காலத்திலே எனக்கு துணையாக ஒருவரை அனுப்ப வேணும் அவர் எவ்வாறு இருக்க வேண்டுமென்றால் ஒருவர் பின்பாகச் செல்கின்றோம் என்கிற எண்ணம் இல்லாதவராக இருக்க வேண்டும் என்று ஒரு நிர்பந்தத்தையும் பெரிய நம்பிகள் தெரிவிக்க அப்படி யாரும் இந்த காலக்ஷேப கோஷ்டியிலே இருப்பதாக எனக்கு தென்படல்லை யாராவது ஒருத்தர் இருந்தார் தேவரியிலே தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் என்று காட்டினவுடனே நம் ஆழ்வானை அனுப்பலாகாதோ என்ன எம்பெருமானாருக்கு தெரிந்திருக்காதா இந்த பாவம் ஆழ்வானுக்கு உண்டானது என்று தெரிந்திருக்காதா என்றால் அடியனுடைய காலட்சேபாச்சாரியரான ஸ்ரீமான் திருமலை கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி பகவத காலட்சேபத்தின் போது பெரிய நம்பிகளோடு ஆழ்வானுக்கு ஒரு நேரடியான சம்பந்தத்தை ஏற்படுத்துவதற்காக இவ்வார்த்தையை எம்பெருமானார் சாதித்ததாக அவருக்கு பெரியவர்கள் தெரிவித்ததாக தெரிவித்தார் எங்க இருந்தாலும் எம்பெருமானாருடைய சம்பந்தத்தினாலே பெரிய நம்பிகளுடைய சம்பந்தம் ஆழ்வானுக்கு இருந்தாலும் கூட சாட்சாதான சம்பந்தம் ஆழ்வானுக்கு ஏற்பட வேணும் இது ஒரு இந்த ஒரு இடத்துல இல்லை திருக்கோட்டியூர் நம்பிகளோடும் ஆழ்வானுக்கு நேரடியான சம்பந்தம் ஏற்பட வேணும் ஒவ்வொரு இடத்திலையும் நாம் பார்க்க புகுந்தால் தனக்கு எப்படி ஐந்து ஆச்சாரியர்களாலே ஞானத்தை சம்பாதித்தார்களோ அந்த ஐந்து பேரிடத்திலேயும் ஆழ்வானுக்கும் சம்பந்தம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு பரிபூர்ணமான ஆசையோடுதான் ஒவ்வொரு சமயத்திலேயும் ஒவ்வொருத்தரோடும் ஆழ்வானை சேர்த்து வைத்துள்ளார் பொருளல்லாத என்னை பொருளாக்கி அடிம கொண்டாய் என்கிற கணக்கிலே அடியனுக்கும் ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்த இந்த கமிட்டியாருக்கு அடியனுடைய கிருதஜத அனுசந்தானத்தை தெரிவித்துக் கொண்டு அடியனுக்கு இட்ட சில விஷயங்களை தெரிவிக்கலாம்னு ஆரம்பிக்கிறேன் இந்த உபன்யாசத்தை ஏற்படுத்தும்படியான சமயத்திலே இங்க எழுந்துள்ள முடியான சீமான் கூறம் வீரவல்லி பாஷ்யகாராச்சார சுவாமி மார்கழி மாசத்தில் ஒரு நாள் ஒரு போன் பேசச்ச இன்றைய தினம் புனர்வசு ஆகையினால் சக்கரவர்த்தி திருமகனுடைய அனுபவமாக இருக்க வேண்டும் நியமித்தார் ஆழ்வானுக்கும் திருவாராதன பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் அவரும் பக்கத்திலேயே இருக்கார் ஆகையினாலே அவர் அனுகிரகத்தை ஒரு தலைப்பு கிடைத்ததே என்று நினைத்திருந்தாலும் அடியனுடைய மாக்குலர் சீமான்லை இளைவல்லி புவராகாச்சார சுவாமி அந்த விஷயத்தை தான் தெரிவிப்பதாகவும் அருளாதனத்திலே கைங்கரியம் பண்ற அவனை அருளான பற்றியே சொல்லணும்னு தெரிவிக்கும்படியாக நியமித்தாராம் இது அருளானனுடைய விளையாட்ட தவிர மற்ற ஒண்ணு இல்லை என்ன காரணம்னா அவனுடைய திருவடி இருக்கும்படியான அடியானை மற்றொரு விஷயத்தை சொல்லணும்னு நியமித்திருந்தும் கூட அருளாளன் உன்ன தவிர மற்ற என்னை தவிர நீத்தொரு விஷயத்தை சொல்லாதேன்னு அவன் தெரிவித்திருக்கும்படியாக நிலவையோன்னு தோன்றுகிறது அப்படிப்பட்ட அருளாளன் அனுபவித்த ஆழ்வான் ஆழ்வான் அனுபவித்த அருளாளனை பற்றி வரதராஜஸ்தவத்தில் இருக்கிற சில விஷயங்களை காலத்துக்கு அனுகுணமாகவும் தெரிவித்து சட்டை பெற இந்த பஞ்சஸ்தவத்துக்குள்ளே மற்றைய ஸ்தவங்களை பார்க்கும்படியான சமயத்திலேயும் இந்த வரலாறு ஸ்தவத்தை நாம் பார்க்கும்படியான சந்தர்ப்பத்திலேயும் இது எம்பெருமான் திருமுன்பே வெளியிடப்பட்டது என்பதற்கு இந்த ஸ்தவத்திலே பல பல இடத்திலே சான்றுகள் நிறைய கிடைக்கிறது எம்பெருமானார பிரிந்த வியசனத்தினாலே திருமாவின் ஜோல இருக்கும்படியான சமயத்தில் மற்ற ஸ்தவங்களை விண்ணப்பிக்க பிராப்தமாயிற்று அவன் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் அதுவும் இல்லாமல் ஹஸ்தகிரி மாகாத்மத்திலேயே ஒரு திவ்யமான கதாபாகத்திலே தெரிவிக்கும்படியான சந்தர்ப்பத்திலே புலச்சரி ரிஷி என்று ஒரு ரிஷி இருந்தாராம் அந்த ரிஷிக்கு ஒரு குழந்தையானது பிறந்ததான் பிறக்கும் போதே பார்வையில்லாத குழந்தையாக பிறந்ததாம் அந்த குழந்தையை அவர் பல இடத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் இக்குழந்தைக்கு நல்ல கண் பார்வையை தரணும் தரணும் தரணும்னு அவர் பிரார்த்தித்தாராம் யாரும் ஒண்ணும் செவி சாய்க்கவே இல்லை அப்படி இருக்கே அஸ்தகிரி கேத்திரம் அந்த கேத்திரத்துக்கு வந்து தேவப்பெருமானுடைய திருமுன்பே அந்த குழந்தையை விட்டுவிட்டு உனக்கு என்னமோ அருளாளன் பேர் இருக்குன்னு சொல்ற அப்படிப்பட்ட அருளாளன் என்கிற பெயரை நீ நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இக்குழந்தைக்கு பார்வையை தந்துள்ள வேணும் என்று பிரார்த்திக்கிறார்தான் கேட்கின்றார் என்கிற எண்ணத்தோடு அடுத்த கிணவே என்ன பண்ணினார் அருளாளன் அந்த அர்ச்சக முக்கேன அந்த அந்த கண்களை அப்படி ஸ்பர்சிக்க சொன்னாராம் அடுத்த கிணமே அந்த குழந்தைக்கு பார்வையில்லாத குழந்தைக்கு கண் தேஜஸாக தெரியறதுக்கு ஆரம்பிச்சது எப்படி தெரிஞ்சதுன்னா பகவான் தம் தரிசனாதேவா இத்தரர்களை பார்க்க முடியாதபடிக்கும் எம்பெருமானை மட்டுமே சேவிக்கக்கூடிய ஒரு பாகியத்தை பெற வேணும் என்கிற கிரமத்திலே அவனுக்கு கிடைத்ததை எண்ணம் கொண்டுதான் ஆழ்வானுக்கும் அந்த பார்வையானது போன பார்வையானது மறுபடியும் திரும்பியும் ஏற்பட வேண்டும் என்கிறதற்காகவே வரத நிலத்திலே அந்த சவத்தை விண்ணப்பிக்க வேணும் என்று தெரிவிக்க அவரும் விண்ணப்பிக்கிறார் விண்ணப்பிக்கச்சே என்ன என்ன கேட்கணும் சுவாமி எனக்கு கண்ணை கொடுக்கணும் கண்ணை கொடுக்கணும் என்ன சொல்லணுமே தவிர அப்படி எதுவுமே சொல்லாதபடிக்கு என்ன பிரார்த்திக்கிறார் நீ துவயார்த்த பிரதிபாதகன் நீ துவயார்த்தத்தை பிரதிபாதிக்க வந்த என்பருமான் என்று ஆழவந்தாருடைய நிர்வாகத்தை இங்கு இந்த வரதராஜ ஸ்தவத்தினாலே திருடீகரிக்கிறார் கூறத்தாழ்வான் ஆழவந்தாரு சரம சமயம் வரமதிக்கும்படியான காலம் கணத்திலே வரோதிக்கு போறார் சிஷியால் அத்தனை பேரும் சேர்ந்து சரம சந்தேசமாக ஏதாவது விண்ணப்பிக்க வேணும் சம்சாரிகள்லாம் என்ன கேட்பா என்ன வச்சார் எங்க என்னன்னு வச்சிருக்காரு என்னென்ன இடத்துல என்னன்னு வச்சிருக்கேன்னு கேட்பா ஆனால் ஆச்சாரியார் என்ன கேட்பா சரம சந்தேசமாக ஏதாவது விண்ணப்பிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க அப்பொழுது ஆள வந்தால் திருமந்திர பிரதிபாத்தியனாக திருவரங்கத்து எம்பரும் ஆணையும் சரமஸ்தோக பிரதிபாதியனாக திருவேங்கடமுடையானையும் துவயப்பிரதிபாத்தியனாக தேவப்பெருமானையும் சிந்த செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நியமித்து பரமதித்தாராம் அவனுடைய பெருமகளை அனுபவிக்கிறார் சொல்லணும்னா எண்பத்து ஐந்து ஸ்லோகத்தோட இந்த துவயார்த்த விஷயமானது பூர்த்தி ஆழ்வது அதற்கு மேலாக இருக்கும்படியான ஸ்லோகங்களிலே தன்னுடைய நைச்சியானுபவத்தை ஆழ்வான் பரிபூர்ணமாக எம்பெருமானிடத்தில் தனக்கு பக்தி இல்லாமையும் அந்த எம்பெருமானிடத்திலே இருக்க வேண்டிய ஆசை இல்லாவற்றையும் நான் எவ்வாறு எவ்வாறாக என்று தன்னுடைய நைக்கியத்தை அனுபவித்து கடைசியில் தலை அப்படி அந்த திருமந்திரத்துக்கு பிரதிபாதியனாக இருக்கிற திருவரங்கநாதனையும் கூட சரவஸ்லோக பிரதிபாதியனானவனையும் கூட தேவப்பெருமாநத்தில துவயார்த்த பிரதிபாதகத்துவம் பரிபூர்ணமாக இருக்கிறது என்ன காரணம்னா திருவரங்கத்தில் ஒரு நாள் வருஷத்துல தான் பெருமானம் தாயாரும் சந்திக்கிறது ரெண்டு பேரும் சந்திக்கிறது ஒரு நாள் திருவேங்கனமுடையான் அவர் எங்கயோ மேலே உட்காந்துருக்கார் கீழே உட்காந்துருக்கார் ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் தரிசனமே இல்லை ஆனால் அந்த தேவப்பெருமாளுக்கு அப்பா அந்த மாதிரி குறை இல்லாதபடிக்கு அவர் எப்பப்ப சேரணும்னு நினைச்சுக்கிறாள அப்பப்ப சேர்ந்து அடியவர்களுடைய ஒரு பாகிய விசேஷத்தினாலே ஏற்படுமே தவிர மற்றொன்று இல்லை ஆகையினாலும் தான் துவயார்த்த பிரதிபாதியன்னா அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது நான் துவயார்த்த பிரதிபாதியன் நான் எப்பொழுதும் பெருந்தேவையை விடாதவன் என்று காட்டக்கூடிய கிரமத்திலே இருக்கிற தேவப்பெருமாளை முதலிலே மங்கள ஸ்லோகத்தினாலே ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்த சேகர சந்தனோத்தும்தம் ஹரகி நிசமாபியதிகமப்பியதத்தயம் தேவமூபதி சரஸ்வதி வேதத்திலே இருக்கும்படியான சாரார்த்தங்களைச் சொல்ல வந்ததுதான் சவங்களே அதனால்தான் தனியரிலேயே மங்கள தெரிவித்தார்கள் மாங்கல்யூத்திரமானது கட்டப்படாமல் இருந்தது வேத மாதவானவர் கல்யாணத்துக்கு தயாரா இருக்கா சில பேர் என்ன நினைக்கிறார் அவளுக்கு கட்ட போறோம் கட்ட போறோம் சில பேர் நினைச்சுக்கிற சில பேர் என்ன நமக்கு கிடைப்பளோ கிடைக்க மாட்டாளோ என்று வேதத்துக்கு அபார்த்தத்தை சொல்லக்கூடிய சில பேர்கள் அதை வேற விதமாக நினைச்சிருந்தா இப்படி இருக்கும்படியான வேத மாதவுக்கு ஒரு திருமங்கல்ய சூத்திரத்தை கட்டுவதற்காகவே ஏற்பட்டதுதான் பஞ்சஸ்தமம் இந்த பாருங்கோ வேதமானது நாம் அனுபவிக்கிறது கஷ்டம் ஆனால் வேதத்தினுடைய சாரத்தை நமக்கு பிழிஞ்சு தரக்கூடிய பஞ்சசவத்தை அனுபவிப்பது சுலபம் எங்க சுவாமி உபன்யாசத்துல சொல்லுவத்துக்கு உபமானமாக சொல்லுவா ஒரு பக்கத்துல கரும்பு இனமாக இலவசமாக கரும்பு தரப்படும் போர்டு வச்சிருக்க இன்னொரு பக்கத்துல கருப்பன் சாறு இலவசமாக தரப்படும் யாரு ஜனங்கள் எங்க நிற்பார் யோசனையே வேண்டாம் இந்த கரும்பு இருக்கிற இடத்துக்கு பத்து பேர் ஒத்தரம் கூட போகமாட்டாங்க அதற்கு உரிக்கணும் மேல தோலை உரிக்கணும் அதுக்கப்புறம் கடிக்கணும் அந்த கடிச்சதுனால ஏதாவது புண்ணு ஏற்படும் அதற்கு நாம சிகிச்சை பண்ணிக்கணும் எத்தனையோ நிர்பந்தம் இல்லை ஆனால் கருப்பஞ்சாரு ஒரு கஷ்டமும் இல்லை ஒரு கிளாஸ்ல கொடுத்தாலும் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி வேதத்தினுடைய சாறை பிழிந்து தரக்கூடிய திவ்ய பிரபந்தங்கள் அந்த திவ்ய பிரபந்தத்தையும் வேதங்களுடைய சாற்றையும் கலந்து தரக்கூடியதுதான் பஞ்சஸ்தவங்கள் அந்த முதல் ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கச்சே ஆழ்வான் எப்படி காட்டுறார் நிசமாபியம் அப்பயதர்த்தயம் தேவனிஷதி சரஸ்வதி மங்கள ஸ்லோகம் அந்த மங்கள ஸ்லோகத்திலேயே அந்த உபனிஷத் பிரதிபாத்தியனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் என்று உபனிஷத்துக்கள் என்னென்ன சொல்றதோ அதை சொல்றார் நமஸ்ட அவ்வதிக்ச திருஷ்யத்தே எம்பெருமானுக்கு சமானமானவனாக ஒருத்தனும் கிடையாது ந தத் சமஸ்ட கிடையாது அவ்வதிகா அவனை விட மேலானவனும் கிடையாது சாதாரணமா சொல்ல வார்த்த பாடுக்கு சொல்லணும்னா என்ன என்ன சொல்லணும் அவனுக்கு சமானம் யாருமே கிடையாது அவனை விட மேலானவன் கிடையாது என்று எதற்காக சொல்லணும்னு தனிப்பட்டு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா வேற ஒண்ணும் எம்பெருமான் மேலானவன் அப்படின்னு சொல்லிட்டான் அவன் எவ்வாறு மேலானவன் ஒரு கேள்வி எழு மோனவன் சொல்லி நிறுத்துட்டான் சரி அந்த மேலானவனுடைய நிலைமை எப்படிப்பட்டது எப்படிப்பட்ட மேன்மை எப்படிப்பட்ட மேன்மைதான் உபனிஷத் அந்த இடத்திலே வியாக்கியானிக்கும் போது காலத்திலே அவன் எவ்வளவு உயர்ந்தவனோ அதற்கும் மேலானவன் யாருமில்லாத காரணத்தினாலே அவ்வதிகா லோகத்தில மற்ற அவசாரங்கள் எந்த அவசாரத்துக்கும் அவர பெருமை இல்ல என்ன காரணம் உயர்த்தியில உயரத்தில திருமங்க ஆச்சரியமாக மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதியல் மாறலாம் மடரஞ்சமேனு சொல்ல உடனே அடுத்து ஆரம்பிச்சிட்டார் கொன்முதல் புனலுறவு ஒரு காலம் இருப்பா சூரிய மண்டல சமைக்கும் போயிடுச்சு திருமணிகள் போயிண்டே இருக்கு போயிண்டா அந்த மாதிரி ையும் அடக்கூடிய உயர்த்தியானவனாக இருக்கிற காரணத்தினால இவனுக்கு மேலானவன் கிடையாது இவனோட உயர்ந்தவன் கிடையாதுன்னா எந்த உயரம் பார்க்க சேவை இப்படிதான் நிமித்தி தான் பார்க்கணுமே தவிர சாதாரணமா பார்க்க முடியாது இப்ப நம்ம காஞ்சிபுரத்தில் உலகம் சந்திக்கு போறோம் பெருமசாயிக்க மாட்டார் என்றால் அவனுடைய தங்கராமான காற்ற கிரமத்திலேயே இவரும் தேவம் சரஸ்வதி உடனே அழ்வர் ஸ்ரீசூக்சியை கலந்துதான் நமக்கு தரார் அழுவர் என்ன சொல்றார் ஒப்பாரும் மிக்காரும் இளையாய மாமாயா அவனுக்கு ஒப்பானவனும் கிடையாது அவனுக்கு மிக்கானவனும் கிடையாது ஆக ஒப்பானவன்னா சமானமானவன் அவனுக்கு மேலானவன் யாருமே கிடையாது அங்கையும் மற்ற வாங்களிலே வேறுவிதமாக தெரிவித்திருந்தாலும் கூட பன்னீராயிரப்படி வியாக்கியான சைவிக்கிற அபதானத்தினால உயர்ந்த உயர்ச்சி என்று அவர் தனிப்பட்டு காட்டார் விஷயங்கள் ஆரம்பிக்கிற போது முதலிலே சீவச்சப்தார்த்தத்தை மிக அழகான ஸ்லோகத்தினாலே நமக்கு காட்டித் தருகிறார் ஸ்ரீநிதி அபாரமர்த்தி நாம் அர்த்திதார்த்த பரிதான திக் கிதம் சர்வபூதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜமா அந்த துவயார்த்தத்தினுடைய முதல் பதமான ஸ்ரீமத் சப்தத்தை விசதீகரணம் பண்ணுவதற்காக இந்த ஸ்லோகத்தையே தனிப்பட்டு காட்டுறார் ஸ்ரீநிதிம் ஸ்ரீ என்கிறது பெரிய பிராட்டியாரை எல்லாம் மொத்த பேருக்கும் மூச்சப்படில பிரதமாவிதானம் லட்சணம் அது பிராட்டிக்கு வாசகமான ஒரு திருநம் அந்த பிராட்டியை சொல்லும்படியான சமயத்தில் சம்ஸ்கிருத வியாக்கிய தான் ரொம்ப நன்னா காட்டுற இந்த நிதி என்பது ஸ்ரீ பதத்தோட எப்படி நிதி பிரியுங்க ஸ்ரீ என்கிற அவளுக்குண்டான நிதி என்ன அவளுக்கு உண்டான நிதி என்னவென்றால் அடியாறுகளை சேர்ப்பிக்கும்படியான புருஷகார தத்துவ பூத்தை அதுதான் அந்த சமஸ்கிருதம் காட்டும்படியா புருஷகார நிதியை உடையவள் எல்லாரும் சுவாமி கடைசியில் ஒரு வார்த்தையை தெரிவித்தார் ஆழவந்தார் உயர்த்தியா எம்பெருமானார் உயர்த்தியா என்றால் ஆழ்வான் என்ன தெரிவித்தார் என்ன பெரிய பெரிய தளவலி கேள்வி கேட்டுடுங்கள ஒரு நாள் பூர்த்தியாக தலைவையில் தலையில் கைவித்தேயே இருந்தது அப்படியே ராத்திரி பூரா தலையை கை வச்சு என்ன பயன்பான கேள்வி கேட்டாலே கஷ்டமான கஷ்டமான ஆழ்வானுங்க கஷ்டமான கேள்வி அல்ல ஆனாலும் அப்படி ஒரு பாவத்தோடு விருந்து கொண்டு கடைசியில் என்ன தெரிவித்தார் நீங்க கேட்ட கேள்வியை பார்த்தான்னா எம்பெருமான் உயர்ந்தவனா பிராட்டி உயர்ந்தவளா என்கிறத தவிர மற்றொன்னில் இல்லை எம்பெருமான் உயர்ந்தவன் என்றால் அவனுடைய வார்த்தையை சில சொன்னார் பிராட்டி உயர்ந்தவள் என்றால் அவளுடைய வார்த்தையும் சிலதை எடுத்துச் சொல்லி பிராட்டியே உயர்ந்தவள் என்ன காரணம்னா அவள்தான் நக்சின் ஆபராத்தியா இந்த லோகத்திலே தப்பு செய்யாதவர்கள் யாருமே கிடையாது என்ற சுவாமி அவருடைய உபன்யாசம் சொல்லுவார் பிராட்டி காலத்துக்கு முன்னாடி சில பேர் தப்பு பண்ணாம இருந்து எப்ப பிராட்டி ஆனவள் தப்பு பண்ணாதவளே கிடையாதுன்னு சொல்லிட்டாள் இல்லையோ நாம சம்பந்தம் கற்றவர்களாகிற காரணத்தினால நாம தப்பு பண்ணிட்டே இருக்கோம் அது காரணம் என்ன தெரியுமோ இல்லையோ சம்பந்தம் எருமானோடு சேர்ப்பிக்கும்படியான கிருத்தியமாகிற நிதியை வைப்பு சேம நிதியை வைத்திருக்கக்கூடியவள் ஸ்ரீ ஸ்ரீ நிதி ஒருதான் நிதி சொல்லியாச்ச மறுபடியும் என்னத்துக்கு சாதாரணமாக தமிழர்கள்லாம் கூறுவா கூறியது கூறல் குற்றம் சொன்ன சொன்னால் அது தவறு இந்த இடத்துல சொல்லணும்னா ரெண்டாவது உடனே அடுத்த பக்கத்திலேயே வேற ஒரு பதம் போட்டிருந்தாலும் வருவாய் கீதாச்சாரியன் மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்தித்யம் துஷ்யந்தி சுஷ்யந்தின்னாலும் சந்தோஷம்தான் ரமந்தி சந்தோஷம் தான் ரமந்தி கிடையாது ரமந்தேன்னு சொல்லணும் ரமந்தே சொல்லணும் ஆனா பகவானுடைய வார்த்தையை நம்ம கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது எங்க சுவாமிக்கு கிருஷ்ணமாச்சார சுவாமி சொல்லுவார் நீயோ நானும் இந்த ரமந்தின்னு சொன்னா டப்பா கட்டிடுவா ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிடுவா பகவானுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு யாராலையும் முடியாது இந்த சாந்தச பிரயோகம்னு சம்ஸ்கிருதத்திலேயே ரொம்ப விசேஷமா இருக்கு நடுவுலாடிய ஒரு லைப்ரரியில் சாந்தச பிரயோக மகாபாரதத்திலையும் ஸ்ரீபாகவதத்திலையும் ராமாயணத்திலயும் வியாக்கரணத்துக்கு ஒவ்வாதபடி எப்படி எங்கெங்க இருக்குன்னு ஒரு புஸ்தகம் தனியா போட்டிருக்கேன் எல்லாத்தையும் அறிவம்சம் என்னென்ன புராணங்கள் இருக்கோ எங்கெங்க இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து சாந்தச பிரயோகம் இது வியாக்கரணத்துக்கு இப்படி இருக்கு சமன்வயப்படுத்திக்கலாம் எழுதியிருக்க அந்த மாதிரி ரமந்தி என்று சந்தோஷத்துக்கு ரெண்டு பதம் போட்டிருக்காரு ஆழ்வான் பாருங்க ஸ்ரீநிதி போட்ட உடனே அடுத்த வார்த்தைய நிதி அடுத்த இரண்டாவது வார்த்தைய மறுபடியும் ஸ்ரீநிதி நிதி கூறியது கூறல் இந்த இடத்துல ஒரு தோஷத்தை சொல்ல முடியுமா என்றால் அதுதான் கிடையாது அது புருஷகாரத்தை சொல்லும்படியான ஒன்று இது என்னன்னா அப்படிப்பட்ட எம்பெருமானை நம்ம எல்லோரையும் புருஷகாரம் பண்ணணும்னு சொன்னாலும் அவள் ஏற்று அவன் ஏற்றுக்கொள்ளணும் இல்லையோ இவனையா இவன் பண்ணி இருக்கிற பாப்பங்களை பார்த்து இவனை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் உடனே என்ன பண்ற எம்பெருமான பார்த்து ஓஹோ இவனை ஏற்றுக் நீ என்ன பண்ண போறாய் நீ உன் கெட்டு வச்சிருக்கிற குணங்களெல்லாம் யாரிடத்த போய் வியாபாரம் பண்ண போறாய் யாரிடத்த போய் விற்க முடியும் இப்படிப்பட்ட தோஷமான விட்டு விட்டு இடத்திலே விற்க முடியுமா ஆகையினால அந்த எம்பெருமானிடத்திலே நமக்காக சிபாரசு பண்ணி அவனை தன் வயப்படுத்துபவள் சீவஜ் ஆச்சரியமான சூத்திரம் இருவரையும் திருத்துவது உபதேசத்தாலே இருவரையும் யார கேசனையும் திருத்துவது எம்பெருமானையும் திருத்துவது உபதேசத்தாலே உபதேசத்தாலே மீளாத போது ரெண்டு பேருமே நான் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் நிதி என்கிறாட்டியை இந்த சேத்தனனை அருளால திருத்துவதுன்னு புருஷகார கிருத்தியத்தை நான் பண்றேன் நீ பயப்படாதே பயப்படாதே என்று அவனுக்கு ஒரு திருடமான நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்து விட்டு இந்த பதிலே வரல உடனே பிராட்டி என்ன பண்ண தெரியுமோ வியாக்கியான பண்ற கண்ணை நெகிழ்த்துவதும் கச்சையை நெழ்த்துவதும் கோச்சின்னு போயிட்டான் என்ன பண்றது கோச்சு கோச்சின்னு போயிட்டான் என்ன பண்றது அவள் விட்டான் நமக்கு ஒண்ணுமே பிரயோஜகமே இல்லை ஆனாப்பட்ட மாரீச்சனே என்ன சொல்றான் ஏற்கனவே பிரம்மச்சாரி நாராயணனாக இருந்த நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டேன் இப்ப அவன் சீமன் நாராயணாக இருக்கும்படியான சமயத்துல போய் என்ன போச்சொல்கிறாயே என்று கேட்டுக்கொண்ட கிரமத்திலே அந்த ஸ்ரீமத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பெருமையான பிராட்டிக்கு உண்டான காரணத்தினாலே ரெண்டு பேரையும் ஸ்ரீநிதியும் கிருத்தியத்தையும் எம்பெருமானுக்கு அவனை அடியவர்களை அருள் செய்யும்படியான நிதி ரெண்டு தீ வச்சுருக்கான் ஸ்ரீநிதி நிதி அபாரமத்தினி பரிசான தீதம் அவ்வளவுதான் எல்லாருக்கும் எம்பெருமானுக்கு விரோதிகள் யாராவது ஒத்தர் உண்டாஷனத்திலே சூத்திரம் சொல்றாரு ஈஸ்வரன் செய்த ஆணை தொழில்கள் எல்லாம் பாகவதபசாரம் பொறாமையே என்று எம்பெருமான் பண்ணின ஆணை தொழில்னா யானை பண்ணும்படியான காரியத்தை அனாயசமா பண்றான் அந்த காரியங்களை எல்லாவற்றையும் பாகவத அபச்சாரம் இந்த அடியவர்களிடத்திலே அவர்கள் பண்ணின அபச்சாரத்துக்காகத்தான் மற்றொன்றே தவிர அவன் வேறொன்று இல்லை மற்ற கேட்டால சுவாமி எனக்கு நிசிம்மாவதாரம் சேவைக்கணும்னு ஆசையா இருக்கு சிம்மாவதான சேவிக்கணும் ஆசையா இருக்கு ஒரு தடவை சேவிக்க முடியாத சிம்ம உபாஸ் மகன் அவர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் தெரிவித்த மாதிரி அவரை உபாசித்தால் கண்டிப்பாக நிசிம்மனாக வந்துடுவார் ஆனால் இந்த கோஷ்டியில யாராவது ஒரு பிரக்ரானம் வரணும் ஒரு ஹிரண்யாட்சியனை வரணும் ஒரு பிரக்ராதனம் வரணும் ஒரு ஹிரண்யாட்சியனை வரணும் அப்பதான் அந்த சிம்மன் வர முடியும் ஒத்தன் பக்தியுக்தனான ஒருத்தர் இருக்கணும் ஒத்தன் வையத்துக்குன்னு ஒருத்தருங்கணும் ஆகையினால அவரை பெயர் சொல்லக்கூடாதுன்னு சொல்றவனு ஒருத்தருகணும் அவரிடத்துல பரிபூர்ண விசுவாசத்துக்கு கூடியிருக்கிறவருக்கணும் கோயில் இருக்கிறவாழ் யார் பிரகலாதனாக இருக்கோ யார் தீர்மானிச்சு ஆசைப்படுவா தவிர இரஞ்சனாக இருக்கணும் ஆசைப்படுவாள் உண்டாதான் எம்பெருமான சர்வபூத சுகுத்து அப்படிப்பட்டாலே தயை இந்த தயை தயை என்றால் நாம் எவ்வளவு தப்பு பண்ணினாலும் கூட அந்த தப்ப தப்பையெல்லாம் தோஷத்தையெல்லாம் போக்கியமாகக் கொள்ளும்படியான ஒரு பெருமையுடையவன்தான் தேவராஜன் என்று ஆரம்பித்து அதற்கு மேலே நாரசப்தார்த்தத்தை மூன்றாவது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து அந்த நாரசப்தத்திலே உண்டானதுதான் அஸ்திகிரி மலை நாரங்களானது நித்தியவஸ்து திரள் சொல்லுவார் அது பெரிய பூட்ஸ் அது போயிட்டே இருக்கு நாரங்களானந்தாங்க பெரிய அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் அந்த மாதிரி பெரிய சூத்திரத்தில்துக்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றினுடைய திரள் சமூகமானது அந்த நாரபதார்த்தத்திலே ஒன்றுதான் ஹஸ்திகிரி மலை அந்த ஹஸ்திகிரி மலையின் மேலே இருக்கக்கூடியவன் தான் தேவ பெருமாள் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அதத்தான் மூன்றாவது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து பதினோராவது ஸ்லோக பயந்தமாக வேதங்களுக்கும் மேலானது அஸ்திகிரி மலை அந்த அஸ்திகிரி மலையின் மேலே எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் தேவப்பெருமாள் அப்படின்னா வேதத்துக்கும் மேலானவன் தேவப்பெருமாள் காட்டுறான் வேத பிரதிபாத்தியன் லோகத்திலே எம்பெருமானுக்கு பெயர் இருக்கு வேத பிரதிபாத்தியனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை அவன் வேதத்தினாலே தெரிவிக்கக்கூடியவன் என்று சொன்னாலே போருமே சொல்லலாமே அதை விட்டுட்டு வேதத்துக்கும் மேலானவன் தேவப்பெருமான அஸ்திகரி மலையின் மேலே இருக்கக்கூடிய தேவப்பெருமான் என்னத்துக்காக காட்டுறான் ஆழ்வான் காட்டுறதுக்கு காரணம் என்னவென்றால் இந்த லோகத்திலே குடத்துக்குள்ளிட்ட விளக்கு என்றும் குன்றுக்குள்ளிட்ட விளக்குன்னு ரெண்டு சொல்லியிருக்கான் குடத்துக்குள்ள இருக்கிற விளக்கு அது உள்ளுக்குள்ள இருக்கிற காந்தி அந்த வெளிச்சம் அந்த குடத்துக்கு தான் தெரியும் அந்த குடத்துக்கு தான் தெரியும் ஆனால் குன்றிலிட்ட விளக்காக இருந்தால் அது லோகத்துக்கு எல்லாவற்றுக்கும் பிரதர்சகமாகும் எல்லா இடத்திலேயும் அந்த விளக்கினுடைய ஒளியை அனுபவிக்க முடியும் அந்த ஆழ்வான் அந்த நாரபதார்த்தத்தினுடைய விஷயங்களை எல்லாவற்றையும் மூன்றாவது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து ஸ்லோக பர்ந்தமாக நாரபதார்த்தத்தை சொல்லிட்டார் இந்த நாரபதார்த்தத்தில் சொல்ல தேவை அந்த வகுப்பிரீகி சமாசத்தினுடைய அர்த்தத்தையும் சேர்த்தே சொல்ற அந்த பதார்த்தங்கள் எல்லாவற்றையும்